तापत्रय विनाशाय சச்சிதானந்த விோத்பதித்தாவினா ஸ்ரீகிருஷ்ணாயோகவித பசியதா விஜித்தமனா காச்காமம் காமையேயிஷபிங்க உச்ச அந்த விளைமகள் தன்னைத்தானே நொந்து கொள்ளும்படி பேசிக்கொள்ளுகிறாள் அந்த பாடலிலே பாடுகிறாள் அவிஜிதாத்மனவிதித்தம் பசிய அஹோ அஹோமே மோகவிததி பசியத அஹோமே அஹோன ஐயஹோ மே மோகவிதத்திம் பசியத மே என்னுடைய மோகவிதத்திம் வித்தின்னா என்னுடைய அறியாமையின் ஆழம் பறந்து விரிந்திருக்கிற இந்த அறியாமையை பாருங்கள் வித்தினா விஸ்தாரம் மோக விதத்தின்னா முழுமை இல்லாததை முழுமையான இன்பமற்றதை முழுமையான இன்பம் தருவதாக கருதுகின்ற மனநிலை என்னுடைய மோக நிலையை பாருங்கள் மோகத்தினால் கட்டுண்டிருக்கும் என்னுடைய நிலையை பாருங்கள் அப்படின்னு அவ பாடுறான் அந்த மேங்கறதுக்கு ஒரு விசேஷனம் போடுற அபிஜித ஆத்மனகா ஜிதான்னு சொன்ன வெற்றி ஆத்மனகனா உடம்பையும் மனசையும் ஜெயித்தவனுக்கு ஜிதாத்மனகான்னு பேர் விஜித்த ஆத்மனஹ நன்றாகவே உடம்பையும் மனசையும் ஜெயிச்சவன் அர்த்தம் இங்க அவிஜித்த ஆத்மனகனா கொஞ்சம் கூட மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்தாத என்னுடைய இந்த மோகத்தை மயக்கத்தை குழப்பத்தை அறியாமையின் ஆழத்தை பாருங்கள் அப்படிங்குற பசிய பாலிஷாயா அசதகா காந்தாத்து காமம் காமையே அந்த அறியாமை அந்த மோகத்தை ஆழமா சொல்ற ஏன பாலிஷா ரொம்ப சின்னத்தனமா அல்பத்தனமா கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாமல் பக்குவம் இல்லாமல் இந்த மனித வாழ்க்கையில் எந்த ஒரு மோகத்தினால ரொம்ப அறியாமையின் ஆழத்துக்கு சென்ற நான் மோகம் அறியாமை ஞாபகம் வச்சுக்கணும் உண்மையை அறியாமல் இருக்கிறது அறிஞ்சாலும் அதை கவனிக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து உலகத்தில் இந்த பணம் பதவி தான் இன்பம் கொடுக்குங்கிற ஒரு ஆழமான தவறான எண்ணம் பாலிஷாயா அசதஹா காந்தாத் இந்த காந்தாத்னு சொன்னால் மனிதர்கள் இந்த இவர்களால் தான் நமக்கு சுகம் கிடைக்கும் அசத் அதாவது அழிஞ்சு போகக்கூடிய மனிதர்கள் அசதஹா காந்தாத் நாளைக்கு பணமாக போயிடுவோம் அப்படிப்பட்ட ஆண்களிடமிருந்து காந்தாத் மனிதனிடமிருந்து காமம் காமையே இந்த புலனின்பத்தை உடல் இன்பத்தை விரும்பினேன் அதன் மூலம் பொருளியிட்ட விரும்பினேன் ஐயோஹோ என்ன தவறு செய்கிறேன் நான் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு புலம்புவதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது இந்த பாலிஷா யாங்கிறத சேர்த்துக்கணும் யா பாலிஷா ஏன அசதா காந்தாத்து காமம் காமையே அப்படி அண்மயம் பண்ணிக்கணும் எந்த ஒரு சிறுபிள்ளைத்தனமான நான் எந்த ஒரு மோகத்தினால் இந்த அழியக்கூடிய நிலையில்லாத மனிதனிடமிருந்து புலனின்பத்தை விரும்பினேன் அப்படின்னு அர்த்தம் பிங்களோ வாச்ச அகோமே மோகவிதிம் பசியதா விஜிதாத்மனா யா காந்தா தசத காமம் காமயே